வணக்கம் ஜூலை 28 எட்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று இந்திய மருத்துவ கவுன்சிலுக்கு பதிலாக தேசிய மருத்துவ ஆணையம் அமைய உள்ளது இரண்டு இந்தியாவில் நீர் பாதுகாப்பை உறுதி செய்த மற்றும் சொந்த நீர் கொள்கையை கொண்ட முதல் மாநிலம் மேகாலயா மூன்று யானை மறுவாழ்வு மையத்தை கேரள அரசு உள்ளது. இனி இன்றைய நன்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் விம்பிள்டன் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிற்கான பட்டத்தை வென்றவர் யார் இரண்டு ICC கிரிக்கெட் உலகக்கோப்பை இரண்டாயிரத்தி பத்தொன்பதை வென்ற அணி எது மூன்று சமீபத்தில் யுனெஸ்கோவை விட்டு வெளியேறிய நாடுகள் எது